ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வரிசையாக ஒவ்வொரு விரதங்களாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் அமாசோமவாரவிரதம் பெருமையை சொல்லக்கூடியதான சரித்திரத்தை மகாபாரதத்திலிருந்து பார்த்துன்னு வரோம் அந்த வயதான வியாபாரம் செய்யக்கூடியதான அந்த பெண் தான் எடுத்துன்னு வந்த அந்த கூடையை இந்த சோமாவிற்கு பக்கத்தில் வச்சு இந்த கூடையை நீ பார்த்துக்கோ நான் ஒரு சின்ன வேலையாக பக்கத்தில் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த வயதான அம்மா சொன்ன அப்போது சோமா சொன்னால் அமாவாஸ்யாத்திய ஹே விருத்தே சோமவாரயுதாதிதிதி தூலகம் நஸ்பிருஷாம்யத்திய நியமோயம் மயா கிருத்தா இன்றைக்கி அமாவாஸ்யா தினம் இந்த தினத்திலே நாங்கள் தராசு முதலிய வியாபாரம் செய்யக்கூடியதான வஸ்துக்களை தொடரதில்லை அப்படின்னு நியமம் வச்சுருக்கோம் கட்டுப்பாடு இதை இங்கே வச்சுட்டு போகாதேன்னு அப்போது அந்த வயதான அம்மா சொன்னால் அவதீரிய க்ஷண்திஷ்டா சங்கேயாஸ்யாம்யம் தவ சட்ரி சீக்கிரம் வந்துடுறேன்னா நான் சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான வெள்ளத்தை வியாபாரம் செய்யக்கூடியவள் இந்த கூடையில் வெள்ளம் இருக்கு இந்த உனக்கும் கொஞ்சம் தரேன் இதை கையில் வச்சுக்கோ நான் போயிட்டு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இடத்துல அந்த கூடையை வச்சுட்டு கிளம்பி அந்த வயசான அம்மா கையில் வெள்ளத்தை வாங்கிட்டு சோமா ஸ்நான சந்தியை முடித்தா மனதில் ஒரே கவலை குடும்பத்துலேருந்து இப்படி பிரிஞ்சு இப்படி வந்து உட்காண்டிருக்கோமேனு கவலை அப்படி ஸ்நானத்தை பண்ணிட்டு ததோஸ்வத் தரும் பிராப்பிய நதீதீரபவம் சுபம் ஸ்நாப்பேவம் சமபர்ச்சர் பிரதட்சிணான்னு சாச்சக்கார மகாபாக ததீவ அஷ்டோத்தரம் சதம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து மனக்குழப்பம் தீர்றத்துக்கு கையில் வெள்ளத்தை வச்சுட்டு அந்த அரசமர உள்ள பிள்ளையார் அந்த அஸ்வத்த விரட்சம் இவைகளை பிரார்த்தனை மரத்தை சுற்றிகின்றே இருக்கா பிரதக்ஷணம் இருக்கா ஏதோ ஞாபகமாக அப்படியே பிரதட்சிணம் பண்ண பண்ண நூற்றி எட்டு ஆயிட்டது அந்த அஸ்வத்த பிரதக்ஷனமாகவே ஆயிடுத்து பீஷ்மூ பீஷ்மர் எதா பிரதக்ஷம் கருத்தும் கிருத்தம் சர்க்கரஹஸ்தயா ததா ஜீவிதவந்தஸ்தே ஜாமாதிகா என்ன ஆச்சு தெரியுமா தர்மபுத்திரா அவள் அந்த அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ண ஆரம்பித்த உடனே வீட்டில் சுவாசம் நின்று போய் கீழே விழுந்த இவருடைய கணவர் எழுந்து நுட்டார் குழந்தைகளுக்கு குழப்பங்கள் தீர்ந்தது குடும்ப குழப்பம் குறைஞ்சது குடும்பத்தில் அப்படி இவள் புரதக்ஷனம் பண்ணி முடிக்க அந்த வியாபார பெண் வரவும் சரியாக இருந்தது அவள் அந்த கூடையை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாள் இவளை திரும்பவும் நாம் வீட்டுக்கு போவோம்னு அப்படி வீட்டுக்கு வந்தால் அனைவரும் எதிர்நோக்கி அழைக்கிற இவளை இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படி இவள் சொல்கிறாள் நான் அப்படி அந்த அரசமரத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்தவுடனே என்னுடைய நாட்டுப் பெண்ணுகள்லாம் என்னை வரவேற்று சந்தோஷமாக இங்கே ரொம்ப கவலைப்பட்டோம் மயங்கி விழுந்துட்டார்வர் அப்படின்னு குடும்பத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்னேன் கையில் எடு வெள்ளத்தை கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக எடுத்துண்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்போது எல்லோரும் சொன்னால் எங்கே போனேன் என்ன பண்ணினேன்னு கேட்ட நான் நடந்தத சொல்லி இந்த நதியில் குளிச்சுட்டு இந்த கையில் வெள்ளத்தை வச்சுட்டு இந்த அரச மரத்தை அரசமரத்தை சுற்றினேன் அந்த அரசமரத்தை சுற்றின்னு இருக்கும்பொழுதே வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துடுத்து நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்த சொன்னேன் அங்கேதான் முத முதல்ல எனக்கு மனசில் பட்டது இந்த அரச மரத்தை சுற்றிட்டு அமாவாஸ்யா இந்த அரச மரத்தை சுற்றிட்டு குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் தீர்ந்தது இவைகளுக்கெல்லாம் காரணம் இந்த அஸ்வத்விரதட்சிணந்தாங்கிறத நான் முத முதல்ல உணர்ந்தேனத அப்படின்னு இந்த சோமாங்கிறவள் அந்த சிவசுவாமிக்கிட்ட சொல்கிறா இந்த நடந்த சம்பவத்தை அப்படி தன் குடும்ப விஷயங்களை பேசிவிட்டு இந்த சோமா சொல்கிறாள் இத்தப்பறம் நகர்த்தவியம் யாஸ்யாவி தவசாசனாத் இத்தியுத்தா கிரகமாக ஸ்னுஷாபியா பிரத்யுவாச்சா திரும்ப வீட்டுக்கு வந்து நாட்டு பெண் பையங்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாள் கூட அந்த சோமா அவர்கள் ஊருக்கு கிளம்பினா அப்படி ஊருக்கு வந்து சேர்ந்தாள் சோமாம் திருஷ்டுவா தனவதி ஹிருஷ்டா பூஜா மதாகரோது அப்படி சோமாவை பார்த்த உடனே தனவதிக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பொண்ணுக்காக நீ இத்தனை தூரம் பிரயாணம் பண்ணி வந்தது ரொம்ப சந்தோஷமா உன்னுடைய பலத்தில் தான் என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அவளும் கணவரோடு கூட சூக்யமாக இருக்கணும் நீ அனுகிரகம் பண்ணணும்னு தனபதி கேட்டுண்டா சோமா கிட்ட அத்தராந்தரே சிவஸ்வாமி ததாதேஷான் நராத் ஸ்வசுகு சதிருஷம் வரமானேத்தும் ஜகாமோஜயினிம் பிரதி அதனே சிவசுவாமி வீட்டிற்கு வந்தவுடனே நல்ல வரணாக பார்க்கணும் சகோதரிக்கின்னு வீட்டிலிருந்து கிளம்பி அப்படி உஜ்ஜயினி நகரத்தை நோக்கி போனார் ஆனினாய வரம் தத்ரா தேவசர்ம சுத்தம் சுதீஹி பிராமணம் ருத்ரஷர்மானம் குணினம் சதிருஷம் ஸ்வசுஹூ அங்கே தேவசர்மானு ஒரு பிராமணோத்தவர் உஜ்ஜயினி நகரத்தில் இருக்கார் அவருடைய புத்திரன் ருத்ரஷர்மானு பேர் அந்த பையன் நன்றாக படித்தவன் நல்ல குணமுடையவன் என்கிறதெல்லாம் தெரிஞ்சுண்டு அந்த வரனை தன் சகோதரிக்காக பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார் சிவஸ்வாமி சோமா வைவாஹிக மதாக்கரோது சுலக்னேச்ச சுனக்ஷத்திரே தேவஸ்வாமி தூ கன்னியா ததௌ தஸ்மீ குணவத்தீம் குணினே ருத்ரஷர்மனே அப்படி கல்யாண ஏற்பாடுகள் செய்து கல்யாணத்தில் அந்த கன்னிகாதானம் பண்ணி முடிக்கிறார் தேவஸ்வாமி அப்படி கன்னிகாதானமாகி பாணிகிரகணம் ஆகிறது நல்ல லக்கணத்தில் நல்ல நட்சத்திரத்தில் பக்கத்தில் அந்த சோமா இருக்கா அப்போது தத்தோ வைவாக மந்திரேகி ஹூயமானே ஹுதாசனே அப்படி ஹோமங்கள்லாம் பண்ணி அக்னியில் அந்த அக்னியினுடைய சந்நிதியிலே சப்தபதி நடக்கிறது சப்தபதினு ஒரு அனுஷ்டானம் கல்யாணத்திலே முக்கியமான அனுஷ்டானம் தத்சப்தபதி மத்தியே ருத்ரஷர்மா மிருதஸ்ததா ருதுஹூ பாந்தவா சர்வே ஸ்திதா சோமா நிராகுலா அப்படி சப்தபதி ஆறபொழுது மயங்கி விழுந்துட்டார் ருத்ரஷர்மா விழுந்த உடனே அனைவருக்கும் தூக்கி வாரி போடுறது இப்படி ஆயிடுத்தேன்னு எல்லோரும் அழ ஆரம்பிச்சுட்டார் அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடியதான இந்த சோமா கிட்டக வந்து புண்ணியம் சங்கல்பி விதிவது ததௌ மிருத்யுநிராசனம் ருத்ரசர்மாப்பி தஸ்மாச்ச விரதராஜப் பிரபாவதா நான் இதுவரையிலும் என்னுடைய குலத்தொழிலை செய்து வந்தது உண்மையாக இருந்தால் நான் செய்த காரியங்கள் அனைத்தும் பலவத்தாக இருந்தால் இந்த ருத்ரசர்மாவானவர் உயிர்ப்பிச்சு எழுந்திருக்கணும்னு சத்தம் போட்டாள் சோமா ஆசசாத ததாஜீவம் சுத்தவது சகசோட்சிதா அந்த சோமவார பிரதட்சிணம் பண்ணின புண்ணியத்தை வச்சுருக்காள் சோமா அந்த ஒரு விரத பிரபாவத்தினாலே தூங்கி எழுந்த மாதிரி எழுந்தண்டர் ருத்ரஷர்மா இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவர்கள் அனைவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த விவாகமானது பூர்த்தியாச்சு அப்படி இந்த விரதத்தினுடைய பிரபாவத்தை சொல்லி மிருத சஞ்சீவினி தித்தின்னு பேர் அமாசோமார திதிக்கு திங்கட்கிழமையோடு கூடின அமாவாசிக்கு மிருத்த சஞ்சீவினின்னு பேர் பிரஜை இல்லாமல் மரணாவஸ்தையில் இருக்கக்கூடியவர்களை கூட புது எழுப்ப விட எழுப்ப இந்த தித்தின்னு இந்த பெருமைகளை சொல்லி பீஷ்மாச்சாரியார் இந்த அமாசோமவார விரதம் அதனுடைய பெருமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த விரதத்தினுடைய பெருமைகளை சொல்லி முடித்தார் உடனே தர்மபுத்திரர் கேட்டார் மகாத்மியம் விரதராஜஸ்ய கோவிதிர்வத விஸ்தராது இந்த விரதத்தினுடைய பெருமைகளை எப்படி செய்யணும் என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார் மேற்கொண்டு விரதத்தை சொல்ல விரதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் பீஷ்மாச்சாரியார் அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்